நிச்சயமாக மக்களின் மீது ஒரு காலம் வரும் அப்பொழுது ஒரு மனிதர் தங்கத்திலான தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு வருவார் ஆனால் தர்மத்தை வாங்கிக் கொள்ள ஒருவரும் முன்வரமாட்டார்கள் அந்த அளவுக்கு அனைவரிடமும் செல்வம் இருக்கும் ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் ஒரு ஆணை நாற்பது பெண்கள் பின்தொடர்வார்கள் நபி நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று பூஜ்யம் ஒன்று இரண்டு